ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஏழு அணி அறிவிக்கின்றார்கள் நான் சிபனு மாளிக ராகும் அவர்களுடன் இருந்தேன் அவர்கள் அருகில் நெருப்பை வணங்கும் மஜூசிகள் இருந்தனர் அப்போது வெள்ளி பாத்திரத்தில் தேனும் மாவும் கலந்து தயாரிக்கப்பட்ட இனிப்பு பொருளானும் உணவு கொண்டு வரப்பட்டது அனசு ராகும் அவர்கள் அதை சாப்பிடவில்லை உணவு தந்தவரிடம் இதை வேறு பாத்திரத்தில் மாற்றுவீராக என்று கூறப்பட்டது உடனே மரத்திலான ஹலஞ்ச் என்ற பாத்திரத்தில் மாற்றி அந்த உணவு கொண்டு வரப்பட்டது அதன் பின்பு அதை அதாவது அந்த உணவை அனஸ்ருதியில்லாகும் அவர்கள் சாப்பிட்டார்கள் ஒன்றின் கீழ் இருபத்தி எட்டு